து இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் மாணவியில் நமது ஆரூர் கலைக்கூடம் வளர்க்கும் பெருக்கூத்து நிகழ்ச்சியில் இன்று விராடப் பருவம் பகுதி ஒன்று கேட்கலாம் ஆறுமுகம் அண்ணனான பிள்ளையாரப்பா ആരും മുഖ അണ്ണാനായ പിള്ളയാരപ്പാ ആരും മുഖ അണ്ണാനായ പിള്ളയാരപ്പാ ആരും മുഖ അണ്ണാനായ പിള്ളയാരപ്പാ നങ്ങലനെ വരുമീ തു നങ്ങലനെ വരുമീ சரണ സീദാ ചൊല്ലേടപ്പം നങ്ങലനെ വരുമീ சரണ அரச மரத்து பிள்ளை யாரப்பா அரசு எல்லாம் விநாயக பெருமானுடைய கருணையினாலே ஆமா மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கும் விளங்கும் விளாக பருவம் ஆஹா துரியோதனன் மாடுவிடி சண்டை ஆமா என்று சொல்ல கதையாக சொல்ல முன் வந்திருக்கிறேன் ஆஹா பாராயிரவத்திலே ஆமா துரியோதனன் கட்டளை பிரகாரம் பாண்டவர்கள் பனிரெண்டு காடகத்தை துளைத்து துளைத்து ஓராண்டு கழிப்பதற்காக வேண்டி ஆஹா மற்ற நாட்டிலே குடியேறுகிறார்கள் ஆமா எப்படி எப்படி தர்மனந்தனர் எங்குபட்டதாகவும் வீமன் பலாயனாகவும் பலாயனாகவும் மடப்பள்ளிக்கு சமையல் வேலை அவதாரம் எடுத்தார் ஆஹா அர்ஜுனன் பேடியாகவும் ஆஹா முன்னொரு காலத்திலே தேவலோகத்திலே ஊர்வசியால் கொடுத்த சாபத்தை ஆஹா பயன்படுத்தி அர்ஜுனன் பேடியாகவும் பேடியாகவும் நகுலசகாதியவர்கள் ஆஹா ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்களாகவும் ஆஹா ஐவர்களுக்கும் தேவி அழியாத பத்தினி பாஞ்சாலி பாஞ்சாலி பனிப்பெண்ணாகவும் ஆஹா மரவுரி தரித்து ஆமா விளாட நாட்டிலே தஞ்சம் புகுந்து ஆமா அவரவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேரத்திலே விளாடனுடைய மற்றவனாக விளங்கக்கூடிய கீச்சகனாகப்பட்டவன் ஆமா பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய பனிப்பெண் மீது ஆசை வைத்து அந்த பனிப்பெண்ணை காதலித்து ஆஹா சேரவா என்று அழைக்க அழைக்க இந்த சங்கதியை பாஞ்சாலி கொண்டு போய் ஆஹா பலாயம் என்று சொல்லக்கூடிய பலாயுடைய கையினால் கீழ்த்தம் அடைந்து போய்விட்டார் ஆஹா இது நடந்து குடிந்த கதை கதை இந்த நேரத்திலே ஆரியோதனன் என்ன செய்கின்றான் என்ன செய்கிறான் பதிமூணு பனிரெண்டு காலகத்தையும் துளைத்து சுலைத்து ஓராண்டு கழிக்கின்ற நேரத்திலே நேரத்திலே யாருடைய கண்ணிலாவது பாண்டவர் ஐவராஜாக்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்துவிட்டால் தெரிந்துவிட்டால் மறுபடியும் காலகம் ஓஹோ ஓராண்டு அக்கியாதவாசம் ஓட்டி விடுவேன் என்று கட்டளை கட்டளை அதை யோசனை செய்து பாண்டவர்கள் அக்கியாத வாசத்திலே இருக்கின்றார்கள் ஆமா அவர்கள் இருக்கும் நாம் கண்டறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எண்ணத்தோடு சபைக்கு எப்படி வருகிறார்கள் எப்படி வருகிறான் அந்தர்கள் வந்து முறை வேதம் பாட அறுவயர்கள் இருபுறமும் கவரி போட கவரி போட மந்திரியும் தகுனிக்கம் பீஷ்மாச்சாரி வள்ள தம்பி தோணருடன் கிருவாச்சாரியும் மந்திரிமார்களே மன்னவரும் படை நடுங்க அறிங்கே உடனே பலவாழும் கரத்தில் ஏந்தி கரத்தில் ஏந்தி இந்துமியுடன் அன்று பூமி பேரி பாட துரிய மகா ராஜபதி வருகின்ற மந்திரி <muches> <muches> <muches> மேன்மை தங்கிய மன்னன் மன்னன் என்னுடைய பெயரோதன மகாராஜி பிறகு துரியோதனன் ஆஹா அறவடியோன் ஆமா நந்தியவட்ட மாளையை தோடுதோடாக அணிந்த மராஜிபன் வணங்காமடி சேகரன் சேகரன் யாருக்கும் தலைவணங்காத மன்னன் வணக்கம் மகாராஜா சுயவா மங்களம் உண்டாத்தம் அப்படியாகத்தானே சொல்லு பிரிவு இந்த அசுராபரி பட்டணத்தை செங்கோசார்ட் செய்து கொண்டு வருகின்றேன் ஆமா அது தவிர மணிமுடியோ அலங்காரித்து ஆழ்வல்லையம் குண்டும் மணிமுடி வாழ் வல்லமுடி முடியு ஆழ் வல்லையம் குண்டும் மணிமுடி வாழ் வல்லமை மந்திரிமார்களே ஐயா அப்படியாகத்தானே இந்த அஸ்ராபரி வட்டணத்தை ஆண்டு கொண்டு வந்து ஆமா என் பங்காளிகளை கானகத்திற்கு ஓட்டினேனே தச்சமயத்திலே அஸ்மராபரி வட்டணத்தில் இருக்கக்கூடியவர் யார் எண்ணுக்கு அவர்கள் பட்டாலும் பட்டாலும் மறுபடி பன்னிரண்டு காணகம் ஓட்டி விடலாம் ஓட்டி விடலாம் பெறவே நல்ல ஏதுவாக இருக்கும் ஆமா அதற்காக நம்முடைய பட்டணத்தில் இருந்து நம்முடைய ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய கர்ணாபிஷேகம் ஆஹா சகுனி விஸ்வாச்சாரி பாச்சாரி குறிப்பிடங்கள் ஆமா அத்தனை பேரையும் அழைத்து அழைத்து இதற்கு ஒரு யோசனை கேட்க வேண்டும் ஓஹோ மகாராஜா ஆமா நல்ல தந்திரி மகாராஜா ஆமா எப்படி ஐயா ஜபினி மாமா அண்ணா கர்ணா ஆஹா ஒரு சமாச்சாரம் என்ன சமாச்சாரம் கர்ண And I look like, like God, I love you. Na-da-da-da! <laughs> வரிசை வீரே ஆனால் குரு பெரியவர்களே ஐவராஜாக்கள் இருக்கக்கூடிய இடத்தை நாம் காண வேண்டும் ஆமா அதற்காக வேண்டி நம்முடைய ராஜாங்கத்திலே உழவு பார்க்கக்கூடிய தூதர்கள் இருக்கின்றார்களே ஆமா அவர்களை அழைத்து வாருங்கள் அப்படியே தூதராயத்து வந்து மகாராஜா அதற்குள்ளாக ஓய் மாமா ஐய சகுனி கர்ணா சபையோரே மாமா சபையோரே ஐய சகுனி கர்ணா சபையோரே ஐவ சக்கடி கண்டு கொள்வீரே கருணா விஸ்வாச்சாரியா துரியோதனா ஐவராஜாக்கள் பனிரெண்டு காடகம் ஓட்டணுமே ஆமா இன்னும் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ற ஆஹா அப்படி என்று துரியோதனம் கேட்கிறான் சென்று ஆமா காய்கணிகளை சென்று சென்று கண்ட மோதாதிகளை குசித்து வாழக்கூடியவர்கள் பனிரெண்டு வருஷம் எப்படியா உயிரோட யார் கண்ணுக்கும் தெரியாமல் வடிக்க ஆஹா மர உரி திருத்த இருக்கிறாங்கன்னா எந்த பட்டணத்துல வாழ முடியும் வாழ முடியும் தூதர்களை அனுப்பி இருக்கிறேன் ஆஹா பார்க்கலாமா பார்க்கலாம் அப்படி என்று சொன்னவுடனே ஆமா புஷ்பாச்சாரி சொல்றார் என்ன சொல்ற பெரியோர் இல்லையா ஆமா அப்பா துரிய केलाई अम्मा तुरीये भुबने अम्मा तुरीये भुबने ना बोलत केलाई अम्मा तुरीये भुबने अम्मा अम्मा तुरीये भुबने ना बोलिव केलाई अम्मा तुरीये भुबने போது நேரில் தப்பில்ல ஐவருக்கு இடரும் ஐவும் வந்து உடரும் என்று அப்பா தூரியே சொல்லியே தைதையோ தைதையோ தப்பில் தான் அப்படியாகத்தானே விஸ்வாச்சாரி சொல்றார் என்ன சொல்றோதனா ஐவராஜாக்கள் இருக்கிறார்களே தர்மநிதி தவறாதவர்கள் அவர்களுக்கு அழிவு என்பதே கிடையாது மடிந்து போயிருப்பார்கள் என்று நீ நினைக்கின்றாய் ஆமா அது நடக்கின்ற காரியம் கிடையாது ஆனால் ஒரு தர்மம் சொல்லுகின்றேன் கேள்வி சொல்லுங்க ஐவராஜாக்கள் இருக்கக்கூடிய இடம் இடம் மாதம் மும்மாறி மழை பொழியும் விளைவுலாமை மிகுதியாக விளையும் மிகுதியாக விளையும் குடிமக்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது மயிலும் குயிலும் எந்த நேரமும் கூவிக்கொண்டே இருக்கும் கூவிக்கொண்டே இருக்குமா அல்லும் பகல அறுபது நாய்க்கு நேரமும் எங்கு பார்த்தாலும் ஜலங்கள் நிரம்பி வைந்து கொண்டே இருக்கும் வாய்க்காலில் மச்சங்கள் துள்ளி குதித்து விளையாடும் விளையாடும் அப்பே ஏற்பட்ட நாடு நாட்டில் இருக்கின்றதோ? ஆமா அந்த நாட்டிலே ஐவராஜாக்கள் இருக்கிறாங்க ஓஹோ நீ பரிசோதனை செய்து பார் அப்படி என்று குரு பெரியோராகப்பட்ட விஸ்வாச்சாரி சொல்லுகின்றார் அதை உடனே. அப்படியா தூதர்கள் வரட்டும் வரட்டும் அவர்களை விசாரிப்போம் விசாரிப்போம் அப்படி என்று துரியோதனன் எதிர்பார்த்த வண்ணமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆமா தூதர்கள் ஓடி வந்தார்கள் மகாராஜா மகாராஜா பிரபு பிரபு உலகமெல்லாம் தேடினமே ஆஹா ஐவராஜாக்கள் எங்கள் கண்ணில் படவே கிடையாது ஆமா ஒரு சின்னாச்சாரம் என்ன சமாச்சாரங்க விளாடுநாடு என்று சொல்லக்கூடிய மற்றே வரும்போது வரும்போது அந்த நாடு இருக்கக்கூடிய செழிப்பை பார்த்தா பார்த்தா சொல்லவே முடியாத அப்பேற்பட்ட செழிப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆஹா மாதம்மாரி மழை பெய்து நல்ல இந்த நாட்டில் ஏதோ அதிசயம் இருக்கிறது என்று நாங்கள் உழவு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு குளக்கரின் அறிகாவிலே போய் அயற்சியாக உட்கார்ந்து கொண்டிருந்தோம் ஆஹா அந்த நேரத்திலே சில பெண்கள் வந்தார்கள் ஜலம் எடுத்து செல்வதற்காக ஆமா அவர்கள் வந்தவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்றால் இந்த நாட்டிலே ஆஹா ஐந்து பேரா ஆமா ஐந்து பேருக்கு ஒரு பெண்ணா பெண்ணா அவள் வந்து பனிப்பெண்ணாக வேலை செய்கின்ற செய்கின்ற அவள் மீறி யாரோ கீச்சகன் சுதர்கன அண்ணன் கீர்த்தகன் ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைப்பட்ட காரணத்தினால் அந்த ஆதாய கந்தர்வரை கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த கீச்சகனை மடித்து விட்டாராம் அப்பே ஏற்பட்ட ஒரு சங்கதியை நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆமா இது ஒன்று தானையா இந்த தடவை நாங்கள் சென்றதில் அதிசயத்தை பார்த்து வந்தோம் என்று தூதரகன் சொன்ன சொன்ன ஐவ ராஜாக்கள் தான் வருகின்றார்கள் ஆமா அதில் ஒன்று சந்தேகம் கிடையாது சந்தேகம் கிடையாது அந்த மற்ற நாட்டுக்கு சொந்தக்காரன் தான் நாட்டுக்கு சொந்தக்காரன் கேகைய நாட்டு மன்னன் ஆஹா யாரு யார் கீச்சகன் கீச்சகன் கேகையை நாட்டு மன்னன் கீச்சகனாகப்பட்டவன் வந்து திருகர்த்தனை அழிவதண்டமாக அடி அடித்து அவனை அந்த நாட்டை விட்டு விரட்டிவிட்டு ஆஹா தன் தங்கையாகிய சுதர்கனை அம்மனுக்கு அந்த நாட்டுனமாக கொடுத்தான் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஓஹோ பரவாயில்ல ஆமா அதற்காக வேண்டி இந்த நேரத்திலே திருகற்பனை அனுப்பி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை நமக்கு ஓட்டி வந்ததே உண்டானால் என்ன அந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் ஆமா யாராவது கேட்டா கூட எங்க வீட்டுறா எங்க ஆடுறான்னு சொல்லி பேசலாம் எனக்கு சொந்த உரிமை உண்டு உரிமை உண்டு என்று பேசலாம் அதற்காக வேண்டி திருகத்திரிவா என்று அழைக்க அனைத்து சதைக்கு வருகிறான் நான் தேச தேசர்கள் போற்றும் ராஜன் போற்றும் சொல்றான் அரசே மகாராஜா அன்று என் நாட்டில் இருந்து நான் தப்பி பேசு உன்னிடத்தில் அவையோ அவையோ அவையு வந்தனே ஆமா அந்த நேரத்திலே என்னை ஆதரிச்சுங்களே ஆஹா அப்படி என்று சொன்ன சொல்ர்த்த உனக்கு சரியான வேலை வந்துவிட்டது ஆமா உனக்கு எதிர்க்கின்றான கீச்சகன் கீச்சகன் அடிந்து விட்டான் இந்த நேரத்தில் நீ சென்றால் மச்சை உனக்கு சொந்தம் அந்த விளாட மன்னனை அடியோதண்டமாக அடித்துவிட்டு அடித்திட்டு அந்த நாட்டை பட்டோந்தை கட்டியை நான் விடுவேன் சென்று நாட்டில் இருக்கக்கூடிய தென்கோடி காணத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை ஓட்டிவா ஓட்டிவா பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னவுடனே உடனே திரிகத்தன் என்ன செய்யறாங்க என்ன செய்கிறார் யோசனை ஆமா அப்படியென்று சேராசை கூட்டிக் கொண்டு தயார் நிலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் விளாட நாட்டிற்கு சமரக்கு செய்யல ஆமா அமர்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த நேரத்திலே நேரத்திலே சேகலாவதி வருகின்ற எப்படி வருகிறாள் எப்படி சென்னே ஐயா சொல்லுரை மக்கள் பெத்தூட்டிக்கொண்டு ஆமா சுவாமி போறீங்க போது பெண்ணாராசே என்ன தடை அடிக்கும் போதுல படை எடுக்கும் போது பெண்ணாராசே படை அடிக்கும் போது சுவாமி நான் சமதாயத்துக்கு செல்லுகின்ற நேரத்தில் குறுக்க வந்து வழி மறுக்கின்றாய் ஆமா அங்கே சடிகிடையாது வழிவிட்டு நான் போக வேண்டும் ஐய இலகையம் தனுக்கு ராஜா கத்தான் கேட்டுவாங்க ஆமா அடிவன் கொய்வதடிமான சமர் செய்தே நடிக்கண்ணே சம செய்ய நடிப்பெண் ஏடம் பொறுத்தமர் செய்து வேகமாக வருவது இருக்கக்கூடிய ஓட்டிக்கொண்டு இதுதான் நல்ல சமயம் என்று ஆஹா வேகம் வேகமாக ஓட்டிக் கொண்டு போகின்றார் ஆமா ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய யாதவர்கள் இந்த சங்கேட்டு மன்ன தெரிவிக்கின்றார்கள் ஆஹா அந்த நேரத்திலே எங்கு விட்டரே என்னை ஆச்சரியம் ஆச்சரியம் இவ்வளவு காலம் இல்லாமல் வடிக்க ஆமா நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆடுபாடுகளை யாரோ ஓட்டிக் கொண்டு போகின்றான் அவனை போய் சம ஆடு மாடுகளை மீட்டு வா என்று தெரிவிக்கின்ற இருக்கின்றான் பாரு பலாயனம் பலாயனம் அவனை அழைத்துக் கொண்டு சென்றதே உண்டானால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி என்று பலாயன அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு செல்லுகின்றார்கள் அந்த நேரத்திலே நேரத்திலே பலாயணனும் கங்கப்பட்ட திருகத்தன் மீது சமுதாய யுத்தத்தை செல்லுகின்றார்கள் ஆஹா அந்த நேரத்திலே நேரத்திலே தருமனும் கங்கப்பட்ட அமர்ந்திருக்க பலாயணனை விட்டு அனுப்பும் போது திருகத்தனை சென்று சென்று அடியோ அடித்து அடித்து கொண்டு வந்து ரிகத்திலே கட்டி தட்டி விராடமன்னிடத்திலே கொண்டு வந்து விடுகின்றான் அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே சிறுகர்த்தா சிறுகர்த்தா ஏற்கனவே காலத்திலே என்னுடைய மைச்சொருடத்திலே அடிபட்டு சென்றவன் ஆமா என்று வந்ததன் காரணம் எனக்கு தெரியவில்லை தெரியவில்லை அதற்காக மரியாதையாக சென்று விட்டால் சென்று இல்லையென்றால் உயிர் அதன் செய்துவிடுவேன் என்று ஆஹா விளாடமன்னன் தெரிவிக்க தெரிவிக்க அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு பிரிகர்த்தன் விட்டால் போதும் என்று ஆஹா தப்பி விளைத்து ஓடிவிட்டார் ஓடிவிட்டால் அதற்குள்ளாக துரியோதனன் சகுனி கர்ணன் கர்ணன் குரு பெரிய பேருக்கு பகுதியில் சென்று வருவதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை அப்படி என்று படையை கூட்டிக் கொண்டு வந்து சந்தி அடகோடி காணகத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை திருப்பற திருப்பறாங்க அந்த நேரம் நேரம் யாதவர்கள் ஓடி வந்து ஓடி வந்து அபயோ அபயோ அபயோ அம்மா அபயோ அம்மா ஆஹா அரசர் இல்லாத நேரத்திலே நேரத்திலே யாரும் வடகோடி காணத்தில் ஆடு மாடுகளை ஓட்டுறாங்களா ஆஹா எங்களால் நாங்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் முடியல முடியல அம்மா சொன்ன உடனே உடனே முதற்கடையம் மனாகப்பட்டது அய்யோ தெய்வமே மாதவரி And they don't direct them for this. ஒரு வகையொன்று அறிகேனே தயோன் தயோன் கட்டிடலாம் நான் என்ன செய்குவேனாரி நமோநாராயண பாண்டா பட்டபட்சா நான் என்ன செய்குவேனாரி annege seyanaavi annege seyavaari annege seyanaavi nilame mari amma nan yengalane tarigittamma nana mana nan the அங்க இந்து துறியனு கண்டு பசுகளை இந்துத்துறையனு கண்டு பசிகலை இந்துத்துறியனு கண்டு பசுகளை இந்துத்துறை கண்டு பசிகளை இந்துத்துரியும் கண்டு பசுகளை கொண்டு போவோம் மறுவாடிகள் ஆனால் கேளும் தோய்வார்களே அணியம்மா இந்த மன்னர்கள் இல்லாத நேரத்திலே ஆஹா படுபாவி சந்தாலும் படகோடி கூடியே ஆமா, ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போகின்றானே தான் அது போனாலும் போகட்டும் போகட்டும் அதை பற்றி கவலை இல்லை கவலை இல்லை ஏனென்றால் மன்னவர் தென்கோடி காலகத்தில் இருக்கிற ஆடு மாடுகளை ஓட்டி வந்து விட்டுவிட்டு மறுபடிக்கு போய் சென்று கொண்டு வந்து விடுவார் ஆஹா அதை பத்தி கவலை இல்லை கவலை இல்லை ஆண்பன்கள் அத்தனை பேரும் சமருக்கு போயிட்டாங்களே போயிட்டாங்களே நம்ம இருப்பது அத்தனையும் பெண்கள் பெண்கள் ஆக்கே சுயோசனன் கெட்ட எண்ணம் பழைச்சவன் ஆச்சே ஆமாங்க நம்மை வந்து தவறாக ஏதாவது ஆமா ஆடி அம்மா அதற்கு ஒரு யோசனை என்ன யோசனை தாதிமாறு கிட்டிய நெருங்கி கேட்க அதிகம் <laughs> அனைவரும் ஆன்மேலம் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படியா எப்படி என்றால் ஆன்மேலம் தரித்து ஒரு ஒரு ஆயுதத்தை வச்சுக்கொண்டு வச்சிக்கொண்டு அலங்கத்தின் மீது நாம் அமர்ந்து கொண்டு இருந்தால் அந்த நேரத்திலே கூட எல்லாரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வாழையாந்தி ஒற்றுமையாக நிற்கின்றார்கள் ஆமா தொடங்கள்